நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்திய கடற்படை சமீபத்தில் சுந்தர்பன்ஸ் பிராந்தியத்தில் மேற்கொண்ட கடலோர பாதுகாப்பு பயிற்சியின் பெயர் மாட்லா அபியான் இரண்டு கொசோவா நாட்டின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஆல்பின் குர்தி மூன்று கடல் ஒத்துழைப்பு தொடர்பான கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு சென்னையில் நடைபெறவுள்ளது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று தமிழ் கருவூலம் என்று போற்றப்படும் நூல் எது இரண்டு மிக அதிகமான ஊடுருவு திறன் கொண்ட கதிர்கள் எவை மூன்று இந்தியாவின் மடிப்பு மலைத்தொடர் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி